ஒருவரின் இறுதி சொல்லாகிவிடுமானால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபிசல்லாகவும் அவர்கள் கூறினார்கள் அபுதாவு மூன்று ஒன்று ஒன்று ஆறு ஹாக்கிம் ஒன்றின் கீழ் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று